வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில் குமார் இன்று ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வயர்கள் மூலம் மின் இணைக்கும் முறையை நியூஏ நியூ ஜெர்சி நகரில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே முதலாவது வானொலி ஒளிபரப்பு ஆரம்பமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க மேலவை உலக நாடுகள் சங்கத்தில் சேர்வதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஹோவர்ட் ஹியூக்ஸ் என்பவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு ஏழு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் இருபத்தி நொடிகளில் பறந்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் பதினான்கு மாதங்களுக்கு முன்னர் பணைய கைதிகளாக பிரிக்கப்பட்ட ஐம்பத்தி அமெரிக்கர்களை விடுவிக்க ஐக்கிய அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் பர்சனல் கம்ப்யூட்டரான ஆப்பிள் லிஸா என்கின்ற கம்ப்யூட்டர் உபயோகிப்பாளர்கள் சேமிப்பு நினைவகத்துடனும் கம்ப்யூட்டர் மவுசுடனும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதல் IBM பர்சனல் கம்ப்யூட்டர் வைரஸான C Brain என்ற வைரஸ் பரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஐ ஐபிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையில் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டத்தை அறிவித்தது இன்று வரையில் அமெரிக்காவில் வேறொரு நிறுவனம் இந்த அளவில் நஷ்டம் அடைந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் யாசர் அராபத் அவர்கள் ஹெப்ரோன் திரும்பினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே அமெரிக்காவின் ஜெர்மனி 2 விண்கலம் இது ஆளில்லாத விண்கலம் இந்த விண்கலம் சப் ஆர்பிட்டல் எனப்படும் புவி சுற்றுப்பாதையில் சார் புவி சுற்றுப்பாதையில் பரிச்சார்த்த ரீதியில் டைட்டன் எனும் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்கார் அலன்போ அமெரிக்க எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பால் செசான் பிரெஞ்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியோனிட் கன்ட்ரோவிச் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய பொருளியலாளர் 1933 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் கர்நாடக இசை மற்றும் தமிழ் திரைப்பட இசை பாடகர் 1948 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வானம்பாடி யோகராஜ் ஈழத்து வில்லிசை கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மகாராணா பிரதாப் இந்திய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ இந்திய ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸ்டான்லி ஜெயராஜா தம்பையா ஈழத்து மாநிலவியலாளர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரஜினி கோத்தாரி அரசியல் அறிஞர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேரிலே